அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் தொடர்ந்து நாம் இந்த வாட்ஸ்அப் வாயிலாக கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து வருகிறோம் உறவு நலம் என்கிற தலைப்பிலே பொருட்பாலில் நட்பியலில் உள்ள நட்பு என்ற அதிகாரத்தை ஓரளவு ஆராய்ந்து நிறைவு செய்திருக்கிறோம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவும் தன்மையுடன் நெருங்கி பழகுவது நட்பு எனப்படும் இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது ராமருக்கு சுக்ரீவனுடைய நட்பும் சுக்ரீவனுக்கு ராமருடைய நட்பும் அவரவர்கள் எதிரியை அழிக்க உதவியதும் பார்த்தனுக்கு பரந்தாமனுடைய நட்பின் தன்மையையும் நாம் சிந்தித்தோம் இனி இந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் குரல் ஒன்று செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நட்பினை போல தேடி வைத்து கொள்ளக்கூடிய அரிய பொருள்கள் எவை இருக்கின்றன அவ்வாறு நட்பினை தேடி வைத்து கொண்டால் அதுபோல பகைவரால் வரும் எதிர்ச்செயல்களை அழித்து சிறந்த பாதுகாப்பினை தரக்கூடியவை வேறு எவை இருக்கின்றன எதுவும் இல்லை என்பதுதான் கருத்து இந்த குரட்பாவில் நட்பினுடைய சிறப்பானது உபதேசிக்கப்பட்டது குரல் இரண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அறிவுடைய நல்லோருடன் நட்பு கொள்வது என்பது வளரும் பிறைச்சந்திரன் வளர்ந்து முழுமையடைவது போல நாள்தோறும் வளர்ந்து நிறைவை தரும் தன்மையுடையதாகும் அறிவில்லாத பொல்லாதவரிடம் நட்பு கொள்வது என்பது முழு நிலவு நாள்தோறும் தேய்ந்து குறைந்து கொண்டே போகும் தன்மையுடையதாகும் குரல் மூன்று நவில்்தொரும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நலம் தரும் நூற்களின் பொருளை உணர்ந்து மேலும் மேலும் கற்க கற்க கற்பவர்களுக்கு மேன்மேலும் இன்பத்தை தருவதைப்போல நல்ல குணமுள்ளவர்களுடன் தாம் செய்து கொள்ளும் நட்பானது அவர்களுடன் பழக பழக இன்பத்தை தருவதாகும் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு குரட்பாக்களிலே நட்பின் சிறப்புக்கான காரணங்கள் நவிழப்பட்டன குரல் நான்கு நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்ளுதல் என்பது தமக்குள் சிரித்து மகிழ்வதற்கான சொற்களை பேசி சிரித்து மகிழ்வதற்கு அல்ல தன் நண்பர் நெறி தவறிய செயலில் செல்லும் பொழுது தானே தன் நண்பருக்கு முன்பாக சென்று கண்டித்து அறிவுரை கூறி நண்பரை நல்வழிப்படுத்துதல் பொருட்டே ஆகும் இந்த குரட்பாவில் நட்பினுடைய பயன் கூறப்பட்டது குரல் ஐந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் ஒருவரோடு ஒருவர் நட்பாவதற்கு ஓரிடத்தில் சேர்ந்திருப்பதோ அடிக்கடி கண்டு பழகுவதோ அவசியமில்லை ஆனால் இருவருக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகள் இருப்பதே நட்பு என்ற உரிமையை கொடுக்கும் இக்குரட்பாவில் நட்பின் உயர்வு உணர்த்தப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக